மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் தேவையில்லாமல் உங்களை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல்லி வாருங்கள் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை நாம் நம்மிடத்தில் சந்தோஷமடைய வேண்டும் அவ்வாறு சந்தோஷப்படாதவர்களால் ஒருபோதும் சந்தோஷப்பட முடியாது எதிலும் நம்பிக்கையுடன் போராடினால் முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் உறவில் உரிமையை கொடுங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுங்கள் அன்பில் உண்மையை கொடுங்கள் நட்பில் நேர்மையை கொடுங்கள் பிறகு சந்தோஷம் என்பது உங்களுக்கு தானாகவே வந்துவிடும் ஆணவம் அதாவது செருக்கு தங்கள் ஆணவ போக்கை வேண்டும் இல்லை என்றால் வாழ்வில் பல இன்னல்களை அடைய நேரிடும் நான் தான் என்ற எண்ணம் ஆணவத்தின் தொடக்கம் இதை முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் என்றால் நானும் என்ற எண்ணத்தை நாம் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த ஆணவம் கல்வி அறிவு மிகுதியாக பெற்றவர்களிடமும் செல்வம் மிகுதியாக கொண்டவர்களிடமும் ஏற்படும் நான் என்ற எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகிறது என்றால் அவன் தோல்விகளை சந்திக்க தயாராகிறான் என்று பொருள் அறிவு குறைந்தவர்களுக்கே இந்த ஆணவம் வருகிறது நிறை ஊடகங்களுக்கு அந்த எண்ணம் வருவதில்லை ஆமாம் ஒரு ஏழை ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் அந்த பானைகளை ஒரு நீளமான கழியின் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு கழியை தோளில் சுமந்து செல்வான் இரண்டு பானைகளின் ஒன்றில் ஓட்டை இருந்து அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது ஓட்டை பானையில் உள்ள தண்ணீர் பாதி அளவே இருந்து குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி ஒரே பெருமை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன கேலி பொறுக்க முடியாத அந்த ஓட்டைப்பானை தன் எஜமானனை பார்த்து ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலை அதிகரிக்கிறது என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி என்று கேட்ட அதை கேட்ட எஜமான் பானையே நீ ஒன்று கவனித்தாயா நாம் வரும் பாதையில் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை நீ கவனித்தாயா உன்னிடம் இருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும் அதனால்தான் வழிநெடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை கொடுக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதமுள்ள பூக்களை விற்று அதிக பணமும் சம்பாதிக்கிறேன் என்றான் இதை கேட்ட ஓட்டை பானை தன்னை கேவலமாக உணர்வதை உடன் நிறுத்திக் அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்பட்டால் நாம் எந்த வேலையையும் செய்ய முடியாது மற்றவர் பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் எந்தவிதமான காரியத்தையும் நம்மால் ஒருபோதும் செய்ய முடியாது ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் ஒரு வினையை மனத்தில் சிறிதும் தளர்ச்சியின்றி காலம் நீட்டாது முயல்பவர் அதன் பயனை விளக்குகின்ற தீய ஊழையும் புறமுதுகுண்பர் என்கிறார் வள்ளுவருந்தகை எனவே ானையாக இருந்தாலும் அதன் வாயிலாக பூச்செடிகளும் அழகான மலர்களும் அதன் மூலம் அதிக பணப்பலனும் அதிக பயன்களும் கிடைத்ததை அறியும் போது நாமும் மற்றவரின் துடுக்கான ஆணவ பேச்சை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நாம் எந்த வேலையையும் செய்ய முடியாது எனவே அறிவுக்கு விருது கொடுப்போம் ஆணவத்திற்கு விடை கொடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி